மண்ணோடுல்லாம பணம் இல்லாம சுத்தமா அத்தி போய் கிடக்கு இந்த நேரத்துல பொங்க ஒரு கேடாக்காம் இதுல பொங்கச்சந்தை வர போறாங்க பொங்கச்சந்தை அட போங்கப்பா அதுக்காக நாளை காலையில நிக்க போறியு தெரியல பொங்கல் ஒண்ணாவது வெளிநாட்டிலிருந்து மழை தண்ணி இல்லாம பயிர் எல்லாம் கருவி போச்சு இனி எப்படி குடும்பத்தை தாட்டுறது வாங்கின கடனை திருப்பி ஒன்னும் கிடையாதுக்குரியாதான் நிலைமை இந்த நேரத்துல அதுக்காக வரவுகளை வராது என்ன சொல்றாங்க ஒரு வருஷம் தட்டுனா மூணு வருஷம் தட்டுன்னு சொல்லுவாங்க ஏதோ கடனை கப்பிய வாங்கி பத்து இடத்துல வேணும் மேல ஒரு நாக்கgetElementById வந்து தன்பந்துனவட்டி போடுறேன் ஆமா ஏர்க்கனவே வாங்குன கடங்க இருக்க வலியில தலையில துண்ட போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன் மாருவடி கர்ண வாங்குறீங்களா குரண வாங்குறீங்களா போய் உங்க அப்பா உடல்ல போய் அழிட்டு வா பக்கதவ போ போய்டு வா ஏங்க அப்பா விட்ட பத்தி பேசனீங்கனா எனக்கு பொல்லாத கோபம் வந்துடும் சொல்லிிட்டேன் சரி சரி இவங்க சைபயா இதக போய் டென்ஷன் ஆகாதீங்க ஊரோட வந்து போறீங்களா ஊர்ல என்ன சொல்றாங்களோ அத தான் நமக்கு கையில் இருந்த காசு பணத்தை எல்லாம் நிலத்துல போட்டாச்சு பத்தாவதுக்கு வேற கடங்கப்பி வாங்கி நிலத்துல போட்டாச்சியா கடைசியா ஒண்ணுமில்லாம போச்சுயா எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வருஷமும் வந்துடும் இல்லையா இந்த வருஷம் தாங்க முடியாத கொடுமையா இருக்கு ஒரு வருடத்துக்கு தட்டி போச்சுன்னு சொன்னா மூணு வருடத்துக்கு தட்டி போயிரும்னு பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்கயா அதுதான் ஒரே யோசனையா எனக்கு இருக்கியா அப்ப நீ ஒண்ணு செய்ய நம்ம ஊர்ல சாதி சனம் எல்லாரையும் நம்ம தோப்புக்கு வர சொல்லியா எாரையும் பொங்க அன்னைக்கு வர சொல்லிடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மசம இருக்காம அந்த தேங்காய் பழம் கரும்பு மஞ்ச கொத்து பொங்க வேகமா தேங்கா பழம் எல்லாத்தையும் என்ன இந்த வருஷம் விட்டதெல்லாம் சேர்த்து எடுத்துருவோம் எல்லாம் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க இதில் பங்கு பெற்றவர்கள் வடிவேலுவாங்க முகமாக ஈரோடு செந்தில் கந்தர்வக்கோட்டை கற்பையா பண்ணையாராக அறிமளம் சசிகுமார் மகேஸ்வரிய திருச்சி முருகன் தவப்புதல்வன் சசிகுமார் ரேவதியாக சென்னை ஆனி சரண்யாவாக கோவை தாரிணி பிரியா கதையாக்கம் அரிமளம் சசிகுமார் எடிதி ஆனி பின்னணி இசை டிஜே தினேஷ் பாபு இதுவரை உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்தது நற்றினையின் எந்த ஊர் பொங்கல்